கூனியானவள் ராகவனிடத்திலே பகை பூண்டாள் என்ன காரணம் அவள் ஒரு நாள் தண்ணீர் குடத்தை எடுத்து கொண்டு வருகிறாள் கூன் அதிகமாக வளைந்திருந்தது இந்த மண்ணுண்டை எரிந்தால் அந்த கூண் நிமிராதா என்ற கருணையோடு பகவான் மண்ணுண்டை எரிந்தார் விளையாட்டுக்கன் பகவான் உன் பழை செய்ய மாட்டார் இதை நேருக்கு நேராக பார்த்தது போதே ராவணன் சொல்லுகிறான் முதல் நாள் போரிலே கூன் போக உண்டை எய்த கூனியின் கூன் போக வேண்டும் என்று மண்ணுண்டை எரிந்து எம்பெருமான் எப்படி செய்தாரோ அப்படி என் பானம் போட்டார் ராவணன் வாக்கிலே வருகிறது பண்டையினால் இராகவன் பாணிவில் தன் உள்ளத்து உண்ணுவை உள்ளே நினைந்து சீற்ற அடைந்தாள் கைகேசின் சிறுவன் உன் மகனல்லவா ஆட்சி புரிய வேண்டும் இதை கேட்ட கைகேசி கூனி உதவாக்கரைகள்லாம் அரசியலன் நுழையலாமா இந்த நாட்டின் நலம் குன்றும் கண்டவர்களெல்லாம் அரசியல நுழைந்த நாடு என்னாகும் ராகவன் பெருமை நீ அறிய மாட்டாய் ராம்மனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையும் பா மரமே பழம் அழிவிச்சி ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மையுள்ளே குனி அர்த்தமில்லாமல் பேசாதே ராமன் எங்கே அவனுடைய அர்துணங்கள் எங்கே அவன் எண்ணில்லாத நரங்களை உடையவன் ராகவன் குணக்கடல் ராகவனுக்கு முடிச்சூற்று விழா செய்தால் இங்கே பிரம்மதேவர் வருவார் இந்திராதி தேவர்கள் வருவார்கள் இந்த வார்த்தை சொன்ன எனக்கு நேரடி வருவாரடி இதிலே நல்ல சீரடி பயாடாதே பாரடி ராமன் மன்னன் முடிசாரித்தாலே நன்மை உண்டு கோனி பரதா பரதா உனக்கு தாயும் இல்லை தந்தையுமில்லை நீ அனாதியாக போய் ஒப்பாரி வச்சு ஹை சிதித்தால் ஏண்டி உனக்கு அறிவிருக்குதா சீதை திருமணமாகி எல்லாரும் அயோத்தியை நோக்கி வருகிற போது சூரியகுலத்தை இருபத்தோரு தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தபோது அந்த பரசுராமனை பரதனா சக்கரவர்த்தி வென்றாரா பரசுராமன் கர்ப்பம் தீட்ட வண்டி நம்மை எல்லாம் பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி நம்மை எல்லாம் காத்த வண்டி நாலு பேரில் மூத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி அவண்டி என் கண்மணி கூனி கைகேசி கொஞ்சம் பொறுமையா கேளு கேக்கை நாடு வளமையான நாடு ஜனகருடைய விவேக நாடு கொஞ்சம் வறண்ட நாடு ஜனகராஜா கேக்கை நாட்டின் மேல படையெடுப்பார் கேக்கை நாட்டின் மருமகராயிருக்கின்ற தசரதர் மாமனாருக்கு துணை போவார் தசரதரை வெல்ல மாட்டாமல் ஜனகர் பின்வாங்கி விடுவார் இதுதானே நிகழ்கின்ற நிகழ்ச்சி இப்பொழுது தசரதர் ராகவனுக்கு முடிச்சூற்று விழா செய்து காணகம் போனால் ஜனகர் கேக்கை நாட்டின் மேல படையெடுக்கிற போது ராமன் தன் மாமனாருக்கு துணையாக போவான் மனன் ஜனகரன் சேர்ந்து உன் தந்தையார் தமையனார் தம்பி எல்லாரையும் கொன்று போடுவார்கள் உன் தாய் வீட்டு ஜனங்களே அழிந்து போவார்கள் என்று சமர்த்தாகச் சொன்னாள் கைகேசியின் மனம் மாறிவிட்டு அதற்காகவே மாறவில்லை தேவர்கள் செய்த தவன் அறக்கர்கள் செய்த பாப்பம் அறக்கற் பாவம் அல்லவரி செய்த நல்லறம் நன் அறக்காவம் அல்லவரி செய்த நல்லறம் துறக்க இன்னரும் துறந்த நள் தூய் மொழி மடமான் இறக்கம் இன்மை உலகம் பறக்கும் தொல்புகள் அமுதினை என்ன வேற பாபமும் அல்லவர் செய்த நல்லும் துறக்க இன்னருள் துறந்த நல் தூய் மொழி மடமன் அன்னைக்கு மனம் கருங்கல்லாக மாறிய காரணம்தான் ராமனுடைய சரித்திரத்தை உலகம் அறிந்து உய்கின்றது கைகேசி மனம் மாறிவிட்டு செயற்குழு கூட்டத்திலே நிறைவேற்றியதை எப்படி மாற்றுவது ஆதிகாலத்திலே சம்பராசூர யுத்தத்திலே தசர உனக்கு இரண்டு வரம் கொடுத்தார் அல்லவா ஆமா அந்த வரத்தை இப்ப பதினாலு உலகங்களையும் பரத நாட வேண்டுமென்று ஒரு வரமும் சடைமுடியோடும் மத உரியோடும் பதினாறு ஆண்டு ராகவன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கி ஏன் பதினாறு ஆண்டு பதினாறு ஆண்டு உண்ணாமல் உறங்காமல் இருந்தவன் கையிலே சாக வேண்டும் என்று இந்த வரம் வாங்கியிருக்கு அதனால்தான் தெய்வ திருவருள் அப்படி கைகேச்சி தாய் உள்ளம் கோனி பரதம் ஆடட்டும் ராம ஏங்க போகணும் ராகவன் போனால்தான் இவன் ஆள முடியும் சூரியன் மறைந்தால்தான் சந்திரம் ஒளி கொடுப்பான் முதல்ல ராமன் போடி கைகேசி மனத்தை மாற்றிவிட்டு கூஞ்சி போனாள் அவள் அணிகளங்களெல்லாம் கழற்றி எறிந்தாள் கூந்தலுக்கு மலர் மாலை எடுத்தாள் கற்றிலின் கீழே விசிம்பிக் கொண்டிருக்கின்றாள் அவள் படுத்திருப்பது எப்படி இருக்கிறது நபி வீழ்ந்த நாடக மயில் தூயின்றி என்ன கப்பை கூர்த்தி யாங்கத்து அவை நீங்கும் அயோத்தி வந்தடைந்த அம்மா அடந்த கிடந்தை லட்சுமி இல்லாத இடத்திலே லட்சுமிக்கு அக்கா மூதே வருவாள் நாளை சீதாதேவி அயோத்தியை வீட்டுப் போகின்றாளே என்று அந்த லட்சுமிக்கு தமக்கை யார் மூதேவி படுத்திருப்பது போல இருக்கிறது பாதி ராத்திரியிலே சக்கரவர்த்தி வந்தார் கைகேச்சி வழக்கமாக இருக்கிறதே இல்லை படுக்கை வீட்டுக்கு போனால் மூளைக்கு ஒரு நகையாக சிந்தி இருக்கிறது அவள் விசிம்பி கொண்டிருக்கிறாள் ஒரு நாளும் இல்லாத திருநாள் வாரியெடுத்து கண்ணீரை துடைத்தார் அவள் நேரில் அழுதாள் தையரே இச்சோகேதோ ததியில் எழுத்து தையரே வைய மேல் இவ்வினை செய்தவர் யார் வகித் என்னுடன் கையேசி உனக்கு என்ன துன்பம் உன்னை யாராவது இழந்தார்களா உனக்கு வேண்டியவர்களுக்கு ஏதாவது பதவி தர வேணுமா ஒருத்தர் பறக்கிறார்கள் அமைச்சு பதவி வேணுமா அவள் எழுந்து சுவாமி சொன்னீர்களே ஆமாங்களை யாசிக்கின்றேன் புதுசாகவே இரண்டாயிரம் வரம் இல்ல இல்ல அந்த பழைய வரம் கொடுத்தார் என்ன தரணம் ஆய நல்வரம் இரண்டில் ஒன்று அரசு ஆள்வது என் மகனாகிய பரதன் முசூற்றி ஆள வேண்டும் சீதை கேள்வன் போய் வனம் ஆழ்வது என புகன்று நின்றாள் தீயவை யாவினும் கொடிய தீயாள் பதினாலு உலகங்களையும் பரதன் ஆள வேண்டும் சடைமுடியோடும் அறு உரியோடும் ராமன் கானகம் போக வேண்டும் மகனேனும் மூர்ச்சித்து விட்டான் அவராரே தாங்கிக் கொள்ள முடியவில்லை உனக்கி வெற்றி எழுந்தார் ராகவா நான் போக வேண்டிய காட்டுக்கு நீ போவதா கொல்லனை வேல் வரி நடுங்கள் கௌசலை தன் கூல மதலாய்தோளம் ஏன் மனமுறுக்கும் வகையே கற்றாய் மெல்லனை மேல் முன்று தூயின்றாய் இன்றினிப்போய் என் காணம் மரத்தின் நீழல் கல்லணையில் கன்று துயில மகனே நீ எங்கனங் கானகம் போவாய் அம்மா என்று வந்த அழைக்கும் ஆர்வச் சொல் களாது அம்மா அம்மா என்று அழைப்பாயே அந்த சொல்லை எப்போது கேட்பேன் சக்கரவர்த்தி கைகேசி கால் விழுந்து கைகேசி பெண்ணே இது பெருந்திது பெண்ணே இது பெருந்திது உன்னை பேணி பனிந்தேன் இப்பொழுது பெண்ணே இது பெருந்திது உன்னை பேணி பனிந்தேன் இப்பொழுது கொல்லனிவரசையும் கேயு கொண்டால் கூவி nil பழி எடுப்பாயே பெண்ணே இது பெருந்திது கைகேசி பரதனுடைய அருமையும் பெருமையினையும் உணர மாட்டாய் அவன் ராகவனை தெய்வமாக எண்ணுகின்றவன் ராகவன் காணகம் போன பரதன் இருந்து ஆட்சி புரிவான கொள்ளான் இவ் சேயே அப்போது பரதன் வேண்டாம் என்றால் நீதான் முடிசூற்றி ஆளணும் கூனி உனக்கு மந்திரியாயிருக்கணும் இப்படி நீங்கள் சொன்ன சொல்லை தவறுவதானா இப்பவே உயிரை பெற்றுறேன் சக்கரவர்த்தி மூச்சுட்டு விட்டார் அங்கே முடிசூற்றுவதற்கு ஆயத்தமான நேரம் நெருங்குகிறது வசுத்தர் சுமந்திரரே சக்கரவர்த்தி எங்கே அழைச்சுவார் கைகேசி திருமாளிக்கு வந்தால் கைகேசி சுமந்தரை பார்த்து ராகவன் அழைச்சுவார் சுமந்தர் போய் பகவானை தேதியிலே ஏற்றி அழைத்து கொண்டு வந்தார் உள்ளே சென்று அம்மா என்று திருவடியில் விழுந்தார் ராகவா இப்போது சக்கரவர்த்தி ஒரு புதிய உத்தரவு அளித்திருக்கிறார் சொல்லட்டுமா என்னம்மா நீரை செய்வ இசைவதுண்டேன் உந்த நான் அடியேன் ோ தந்தையும் தாயும் நீயே தலை நின்றேன் பணிமின் என்றான் என்னம்மா உத்தரவு மகனே ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரத நீ போய் தாழும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டாண்டில் வா என்று எம்பி நன் அரசன் என்றாள் பரதனே ஏகாரன் பிரிநிலை பரதனாழா நான் துணை செயலராக இருப்பேன் என்று ஒற்றுவான் என்று பரதனே ஆளே உலகம்னு உலகத்தை பரதனாளுனா உலகத்தை பரத ஆளட்டும் கடக்கிற ஓரமாக கோடிக்கிறே வேதாரண்யம் புயல் வந்து பாதிக்கிற பகுதியிலே நான் இருந்து ஆளுகிறேன் ஒற்றுவான் என்று ஆழி சூலகமெல்லாம் பரத நீ போய் தாழிரும் தாழ் என்பது தாழ்ந்த சடையின பொருள் அல்ல சடங்குடிய கண்டு உலகம் தாழும் ஞானிகளுக்கு எப்போதும் பெருமை அந்த சடைமுடியை மணிமுடி தோழும் ஆகவே தாழும் சடைகள் தாங்கி தாங்க மேற்கொண்டு புண்ணிய துறைகள் ஆடி ஏழிரண்டாண்டில் வா என்று எம்பி நன் அரசன் என்றாள் பதினாலுன்னு சொன்னா நீளமாயிருக்கும் இந்த ஏழிரண்டாண்டில் அப்பான்னு சொல்லோரால் எதோ யாரும்ப்ப நோக்கில் ஒப்பதி முன்பு பின்பு அப்பாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த சிந்தாமர இணை வென்றது கானகம் போய் என்ற வார்த்தையை கேட்ட அந்த சமயத்திலே தாமரை வென்றுவிட்டார் என்ன காரணம் முடிசூற்று ஆட்சி புரிவது வேதனை தவ நிற்பது சாதனை தலைமைப்பதில இருந்தாலே எத்தனை எத்தனையோ துன்பங்கள் ஆகவே பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவர் மலர் வாயிலிருந்து என்ன வந்தது அம்மா மன்னவன் பணி அன்றாயும் பணி மறுப்பனும் அப்பா சொன்னதா சொன்னீங்களே நீங்க சொன்னா மறுப்பனா என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது என்றோ வரதன் பெற்ற செல்வன் நான் பெற்றதல்லவா அதற்கே இன்னொரு பொருள் அறுபதனாயிரம் ஆண்டு பெற்ற தந்தை என்னை காற்றுக்கு போன சொல்லுவாரா இது மன்னவன் பணி அன்று ஆகி பணி மறுப்பனும் நீ வாங்கிய வரத்தாலே என் பின்னவன் பெற்ற செல்வன் எது இப்ப அடியேன் பெற்றது தேவரீ இடத்திலே நான் பெற்ற காடுரை வாழ்க்கைதான் பரதனம் பெறுகிறான் நீ என்ன கொடுக்கவில்லை என் தம்பியை கொடுத்த அம்மா தங்கள் மலர் வாக்கினாலே என்னை தவபனம் போகச் சொன்னீரே அம்மா என் பாக்யமே பாக்யம் எவர்கம் enbagya mebagyam yavarku bindasayam anbagavanam poge anugraham chendayuyo enbagya இந்த உலக வாழ்வு என் வீடு என் மாமன் என் பற்று என்று சுருட்டி சுருட்டி சுழல வேண்டிய இந்த ராஜ்யம் உனக்கு வேண்டாம் நீ தவ வனம்போ என்று சொன்னீரே இதைவிட வாக்கியம் உண்ட சாமி புறப்பட்டார் குழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவெண் குடையும் இன்றி ஒத்தையா புறப்படா தவிச்சக்கரவர்த்திக்கு பகவானை ஒத்தையா அனுப்ப இட்டன முன்னும் ஆள் சேர்த்தார் இழைக்கின்ற விதி முன்னு செல்ல ராகவனுக்கு விதி ஏது ராவணன் இழைக்கின்ற விதி முன்னு செல்லு ராகவான் நீ போனா இனி எனக்கு வாழ்வு ஏது என்று தர்மம் பின் இறங்கி எங்க மழை குன்றம் அனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் ஒரு தனியன் போனான் தனியா போய் அம்மா காலில் விழுந்த அந்த அம்மா ஆலட்சி தயார் பண்ற ராகவா இப்ப முடிசூற்று விழா நடந்திருக்கணுமே ஏன் நடக்கவில்லை பரதன் இல்லை என்று தள்ளி அம்மா என் தம்பி பரதன் ஆள வேண்டும் என்று அப்பா புதிய உத்தரவிட்டிருக்கு அதை கேட்ட கௌசலை கவலைப்பட மகனே மூத்தவன் தான் ஆட்சி புரிய வேண்டும் அதான் மனுகுலத்து வழக்கம் முறாமை அன்றி என்பது ஒன்று உண்டு மும்மையில் நிறைகுணத்தவன் நின்லும் அல்ல நாள் ரவா உன் தம்பி பரதன் உன்னைவிட மூன்று மடங்கு நல்லவன் அண்ணா போன வழியிலே போக வேண்டும் என்று சொல்லுவான் உன்னை அனுசரித்து நடப்பான் வாழ்க அம்மா அப்பா என்னை தவஞ்செய்ய பதினாலு ஆண்டு வனவாசம் மூர்ச்சித்து விழுந்துவிட்ட பன்னெண்டு மாதம் சுமந்து பெற்ற தாய் ஐயோ ஐயையோ ரகுமா தந்தையார் போக வேண்டிய கானகத்துக்கு மகனே நீ போவதா என்னொரு தாயகமே ரகுப்புல மன்னவர் நாயகமே உன் தந்தையார் சொன்னாரா தந்தையால் சொன்னதாக கைகேசி அம்மா சொன்ன மகனே நானும் உன்னுடன் வருகின்றேன் அம்மா கற்புடைய தாய்மார்கள் கணவனை விட்டு பிரியக்கூடாது பல மைந்தர்களைப் பெறலாம் கணவன் ஒருவன் தானே அப்பாவுக்கு துணையாயிருக்கு அடியேன் தந்தை சொல் மிக்க இல்லை என்று கானகம் போய் மகனே உன் உயிரை சிவமூர்த்தி காப்பாற்றட்டும் உன் திருமேனியை நாராயணர் காக்க உன் கண்களை அஸ்வனி தேவர்கள் காக்க உன் தோள்களை இந்திராதி தேவர்கள் காக்க நான் உத்தமமான பதிவதை நீ செல்லுகின்ற கானகம் உஷ்ணமாயிருந்தால் அது குளிர்ந்திருக்கும் உன் கால்பட்ட கல்லும் உள்ளும் மலராகும் காலமல்லாத காலத்திலே மரங்கள் பழுக்கும் பறவைகளும் விலங்குகளும் உனக்கு துணை செய்யும் விலங்குகள் வானரம் பறவை ஜடாயும் மகனே போய்வா கண்ணீர் வடித்து அனுப்பின அவள் போய் கைவேசியும் கணவனாரையும் கண்டு அழுதாள் இந்த தகவல் வெளியே தெரிந்து மக்களெல்லாம் வருந்தினார்கள் அழுத அதன் கன்று அழுதூவும் அழுத புனல் புல் சராசரங்கள் எல்லாம் அழுகின்ற கோதண்டத்தோடு இளைய பெருமாள் வருகிறார் ஜனங்கள் அழுகிய கண்டு காரணம் தெரிந்தார் கைகேசி வரம் வாங்க சக்கர வச்சு வரம் கொடுக்க எங்க அண்ணா கானகம் போகிறாரா நானே லட்சுமணன் ஆனால் கொடுக்கின்ற ராம்மன் சிங்க குருளை தீஞ்சுவை ஊனை நாயின் வெங்கட் கடும் குற்றியை ஊட்ட விரும்பினாலோ நங்கைக்கு அறிவின் தீரம் நந்திது நந்திது என்ன கங்கைக்கு இறைவன் கடகை புடைத்து அரசியல் சீரழிந்து விட்டது ராஜ சிங்கத்துக்கு இடுகின்ற உணவை நாய்ப்புற்றிக்கு தருவதான் இந்த தசரு இன்னமாய் இளையாள் மோகம் பலக்கார் முகம் என் கையதாக வான் தோறும் விதக்கார் வந்து விளக்கினும் என் கை வாழிக்கு இலக்காய் எரிவித்து உலக ஏழினோடு ஏழும் மன்னர் குலக்காவலும் இன்று உனக்கு யான் தரக்கூடி என்றான் பதினாலு உலகங்களில் அழிப்பேன் என்று கோதண்டத்தை எடுத்து வளைத்து நானோ செய்மித்திரை வீட்டுக்கு போய்கொண்டிருக்க பெரிய பெருமாள் கேட்டு ஓடி வந்து தம்பியின் கையை பற்றினார் தம்பி பொன்னத்த மேனி புயலத்த கரங்களை உடைய என் அத்தா இப்போ நீ போருக்கு ஆயத்தமாய் இருக்கிறாயே என்ன காரணம் அண்ணான் நேற்று மாலையிலே தேவரில் அழைத்து முடிச்சூற்று விழான்னு சொன்ன சக்கரவர்த்தி இன்று இளையாள் மோகத்தினாலே பரதனுக்கு தருகிறேன் என்றால் இதைக் கண்டு நான் பொறுப்பேன முடிசூற்று விழா செய்வேண்டும் அயோத்தி மண்ணிலேயே கோபம் விளையாதே சீற்றம் விளையா நிலத்து உனக்கு எங்கன் விளைந்தது என்றான் அண்ணா தேவருடைய முடிசூற்று விழாவுக்கு இடையூறு வந்த இன்றைக்குத்தான் கோபம் வராமல் என்றைக்கு வருவது தம்பி நன்றாக சிந்தித்துப்பார் நதியிலே தீர்த்தமில்லையான நதிதப்பா மழதப்பா அப்பா நதியின் பிழை என்று பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று விதியின் பிழை இதற்கு என்னை வெகுண்டது என்றான் தம்பி எல்லாம் விதியின் பிழையின் அண்ணா விதிக்கும் விதி காண்பேன வாய் தந்தன கூறுதியோ மறைதந்த வாயால் தாய் தந்தைய வார்த்தையை தட்டக்கூடாது அண்ணா எனக்கு தாய் தந்தை குரு எல்லாம் நீங்கள்தான் தம்பி உன் உரிமையில நான் கை வைக்கவில்லை உனக்கு தாய் தந்தை குரு நான் எனக்கு தந்தை தசரதர் நஞ்சொற்கள்ந்து நாளும் வளர்த்த தந்தை தன் சொல் கடத்தல் எனக்கு கடன் என்று என் சொல் கடத்தல் உனக்கு கடன் யார் அப்படி சொன்னவர் தென் சொல் கடந்து வட சொல் கடற்கு எல்லை தேர்ந்தான் தமிழையும் வடமொழியும் ஆழங்கண்டு படித்தது என் தந்தை வார்த்தையை நான் தட்ட மாட்டேன் என் வார்த்தையை நீ தட்டாதே இளைய பெருமாள் அடங்கிவிட்டான் இருவருமாக சுமித்திரை வீட்டுக்கு போனார்கள் நடந்ததை சொன்னார்கள் கைகேசி மர கொடுப்ப பகவான் வாங்கி புனைந்து கொண்டார் சீரை திருமகள் பின் செலன் சீரை பின் செலன் ரொம்ப பரிதாபமான நிலை சுவாமி மர உரி உடித்து புறப்பட்டார் சுமித்திரை லட்சுமனுக்கு மர உரி கொடுத்தாள் இந்தா மர உரி அந்த வனத்தில் கொண்டு ஈகு என்றாள் இருவருமாக மரவுறி உடுத்து சீதையினுடைய திருமாளிக்கு எழுந்தொழினார்கள் இவற்றையெல்லாம் அறிந்த தேவி கவலைப்படவில்லை நடப்பதெல்லாம் ஈசன் ஜெயலலி சீதை நீங்க இரு நான் போகிறேன் நான் மூர்ச்சித்து விழுந்துவிட்டார் அவள் எல்லா அணிகலங்களையும் தொடர்ந்து ஹீரை சுற்றி மர உரி உடுத்து சுமித்திரே தசரதுக்கு முன்னே நின்று கண் சுளித்து நின்றார் சுமந்தரே ராகவன் எங்கேனாலும் மௌனமாயிருந்தார் அந்த மெளனமே உண்மையை விளக்கிவேன் ராகவன் நீ துறந்த அயோத்திமா நகரத்தை நானும் துறக்கின்றேன் தே நகாமலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையின் சிந்தை கூ நுருவ கொடுந்தோழுத்தை சொற்கேட்ட கொடிய அவள் தன் சொற்கேற்று இன்றுமே மிக விரும்பி போகின்றாய் நீ துறந்த வள நகரை யானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் அனுகூலத்தார் தங்கள் கோவே அவர் கபால ஜோதி பரலோகஞ்சன் தசரதர் முத்தி அடைந்தார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன் உருவாய் அருவாய் உளதாயில மறுவாய் மலராய் மணி ஆய் கருவாய் உயிராய் கதி ஆய் விதி ஆய் அருவாய் வருவாய்